ம் ஆச்சு மமாணச்சுத்திரிச்சம்மதம் மாஹம்ிரம ந ய உசு <pod Sur viewer> आहर பன்னெண்டாவது ண்டம் நகிரோஃபலம ஆஹர இதம் பிவவீ भिन्ना பசியசீம ஆயி பசியசீதி சகும்ோவை சோமியே திமாயசேத்திய வை சோமியோ நம்னா மஹிரோதவ சோமியேத்த சத்பிரமனை ஏக காரணமாகிய சத்பிரம்மனை உணர்த்துவதற்கு பல்வேறு உதாகரணங்களை உத்தாலகர் உபதேசம் செய்கிறார் மது உதாகரணம் அடுத்த உதாகரணம் நதி உதாகரணம் நதி சமுத்திரம் நதிகளெல்லாம் சமுத்திரத்திலிருந்து உற்பத்தியாகி சமுத்திரத்திலேயே போய் சேருகிறது தாரியம் என்னன்னா சிற்டிக்கு முன்பும் லயத்திலும் வேற்றுமை தெரிவதில்லை இடையில்தான் தான் சிருஷ்டே பிரக்யத்தை பிரளய காலே பேத நூயத்தை பிரளையே பேத நூயத்தை மத்திய ஸ்திதி காலேயே அனுபவியத்தே சம்ஸ்கிருதமா சொல்லிவிட்டேன் படைப்புக்கு முன்பும் வேற்றுமை உணரப்படுவதில்லை படைப்பு அழிந்த பின்பும் வேற்றுமை உணரப்படுவதில்லை இடையில்தான் வேற்றுமை உணரப்படுகிறது ஆக வேற்றுமைக்கு தோற்றமும் ஒடுக்கமும் இருக்கிறது இந்த வேற்றுமைகளுக்கு ஆதாரமான சத்துக்கு தோற்றமோ ஒடுக்கமோ இல்லை என்பதை உணர்த்துவதுதான் நோக்கம் சத்பிரமன் எனது உற்பத்தி ஸ்திதிகிதம் அதுதான் உற்பத்தி ஸ்திதினா அதுக்கு உற்பத்தி ஸ்திதி லயம் கிடையாது இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் பரம்பொருளுக்கு தோற்றமோ இருப்போ ஒடுக்கமோ இல்லை என்ன சொல்றது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் நிறைய இருக்கு பாடல்கள் சொல்லணும்னா கோட் பண்ணலாம் சிவ புராணத்தில் வருகிறது ஆகவே இறைவன் ஆதிமத்தியாந்த வர்ஜிதா ஆதிமத்தியாந்தஹா ஆதிமத்தியாந்த ரஹிதஹா அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த உதாரணம் சொன்னார் அடுத்தது ஒரு உதாரணம் அது நம்ம பார்த்தோம் கடைசியாக பார்த்தோம் அது அச்சேதன திருஷ்டாந்தம் இது ஏதாவது வேறு ஜீவன் வேறு அதை புரிய வைக்கிறதுக்காக ஜீவஹா ஷரீரா வியாபி ஷரீர அசத்துவே அப்படி ஜீவா வர்த்தகம் இல்லைனாலும் ஜீவன் இருப்பான் புரிய சூக் இல்லைனாலும் இருப்பான் இதெல்லாம் நாம நிறைய என்ன சொல்றது விஷயங்கள் தெரிஞ்ச வச்சுக்க முடியும் அடுத்தது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது அதுதான் நம்ம கடைசியா பார்த்தது ஆழம் வெத உதாரணம் இவ்வளவு பெரிய இந்த நுண்மையான விதையிலிருந்து வந்திருக்கு அந்த விதையவும் உடைச்சு பார்த்தா ஒன்னும் தெரியல அது என்னதான் எலக்ட்ரான் எனது எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பா என்னெல்லாமா சொல்றாங்க நீங்க என்ன வச்சு பார்த்தாலும் அதுல வேணா நுண்மையா இருக்கலாம் அதையும் உடைச்சா என்ன பண்றது உள்ள போயிண்டே இருந்தா எங்கிருந்துப்பா இது வந்ததுன்னா இல்லாம இல்லாதது வருமா இருக்கிறது தான் வர முடியும் இல்லாத எப்படி வர முடியும் ஆகினாலும் இந்த உதாரணத்தின் மூலம் இந்த விஷயத்தை புரிய வச்சார் அதை நம்ம கடைசியாக பார்த்துட்டோம் நாம் எல்லாம் அவர் சொன்னபடி எல்லாம் கேட்டாங்க அதனால் இவர் என்ன சொன்னார் கடைசியாக முடிக்கிறபோது சொன்னார் பார்த்தியா இந்த ஒன்றுமே இல்லாததுன்னு நீ நினைக்கிற ஆனால் அங்கே ஒன்று இருக்கு அதுலேருந்து தான் இவ்வளோ பெரிய விர்கம் வந்திருக்கு அது மாதிரி தான் இவ்ளோ பெரிய பிரபஞ்ச அண்ட பிரம்மாண்டங்கள்லாம் உண்டாயிருக்குப்பா இந்த பிரம்மா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா இல்லையா அது யாருன்னா சத்து தான் அந்த சத் பிரம்மன் தான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் உபதேசத்தோட சாரம் என்னன்னா நீ தான் அகிலாண்ட கோட்டி தத்துவம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன் நீதான் பிரம்மாண்டம் வேற பிரம்மாண்ட நாயக்கன் வேற கிடையாது மன்மோகன் சிங் டெல்லியில உட்கார்ந்து நினைச்சுருக்கோம் நீங்க அதனால வந்து அவர் அங்கிருந்து அது மாதிரி எங்கேயோ இடத்துல பகவான் ரொம்ப சௌகரியமா சொல்ல உட்கார்ந்து எல்லாம் சௌகரியமா சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார் அவர் மாறவே மாட்டாரா என்ன எதுவும் இந்த கட்சி இல்லாட்டி அந்த கட்சி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து ஒரு பகவான் மாறாத ஒரு பகவான் எங்க உட்கார்ந்து பண்றாரு அந்த வார்த்தையை சரி என்ன நம்ம மூல காரணம் விசாரம் பண்றோம் இந்த ஆகாஷமே அதுலேருந்து தான் உண்டாச்சுன்னு சொன்னா எங்க எப்போங்கிற கேள்விக்கே இடமில்லாமல் போயிடுச்சேன் என்னன்னா இதுலேருந்து ப்ரிஷா வந்திருக்குப்பா இந்த வேர்ல்ட் எல்லாம் எதுனா இந்த இதுலேருந்து இந்த சூக்மாத் சூக்ம தரத்திலிருந்து தான் இந்த மகதா மகத்தரம் ஸ்தூலாத்து ஸ்தூல தரம் நுண்மையான மிக நுண்மையானதிலும் நுண்மையான அந்த பிரம்மனிடம் இருந்து தான் சொல்ல போனால் நுண்மையும் ஸ்தூலமும் சூக்ஷமும் அதனிடத்தில் கற்பிக்கப்படுகிறது இப்படிதான் சொல்லணும் அதனால என்ன சொல்றார் அந்த இடத்துல இது இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படாதே ஓ இந்திரியங்களால் அதை பார்க்க முடியாது கண்ணால் அதை பார்க்க முடியல அதுக்காக வேண்டி இல்லைன்னு நீ நினைச்சுடாதே இல்லைன்னு அது கட்டோபட்சத்தில் சொல்லி இருக்கு அஸ்தித் தேவோபலப்தவியா நீ இதை இருக்குன்னு ஒத்துக்கத்தான் வாணுங்கிறார் யம தர்மராஜா அஸ்தி தேவோபலப்தவ்யா அஸ்தித்யேவோபலப்தி இதை இருக்குன்னு ஏற்றுக்கொண்டாத்தான் உனக்கு அந்த மெய்ப்பொருள் விளங்கும் இல்லைன்னா விளங்காது தைத்திரியோபனிஷத் சொல்கிறது இந்த அசத்துன்னு சொல்லிட்டான்னா பிரம்மனை அசத்துன்னு சொன்னால் அவசத்துங்கிறது நான் இருக்கேங்கிறது தான் பிரம்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு ஆதாரம் அகம் அஸ்மி இது சர்வே வேத அஹம் நாஸ்மி நோபி வேலேன்னு யாரும் சொல்ல முடியாது அதான் உபனிஷத் சொல்கிறது தைத்திர உபன்கிறது அசன்னேவெசி வேத சேத்மத்தொன்ன அமசாய அஸ்திதி அந்த இடத்துல பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு ஏழு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வழியில ஏழு கோணங்கள்ல பிரம்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு நியாயங்கள்லாம் சொல்லி உபனிஷத் விளக்கி இருக்கு இப்ப இங்க என்ன சொல்றார் நீ இதை அக்சப்ட் பண்ணித்தான் ஆகணும் ஸ்ரத்திற வார்த்தை ரொம்ப முக்கியம் நீ இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஸ்ரத்தவான்னா என்ன அர்த்தம் நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டி இது நம்பத்தான் வேணும் இருக்குன்னு நம்பத்த இங்க நம்பிக்கையா என்ன பிச்சு பார்த்துருக்கான் இதுல என்ன நம்புறது நீ கண்ணால் பார்க்கல ஒத்துக்கத்தான் வேணும் உன் புத்திக்கு இது புரியாம இருக்குமா என்ன இல்லாததிலிருந்து இது வர முடியாது இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த இருப்பிலிருந்து தான் தோன்றி இருக்கிறது அப்படி புரிஞ்சுகோபா சொல்றார் ஆதிசங்கர ரொம்ப நல்லா சொல்ற எதிரி நியாய ஆகமா ஆகமாபியாம் நிர்தா அர்த்தமியாம் நியாயம் லாஜிக் திருஷ்டாந்தங்கள் எக்ஸாம்பிள் சான்றுகள் ஆகமாபியாம்னா சாஸ்திரம் சாஸ்திர வாக்கியங்களாலும் நியாயத்தினாலும் இந்த பொருளானது உறுதி செய்யப்பட்டாலும் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ள மனசு ஏன்னா கண்ணுக்கு முன்னால தெரியறத ஒத்துக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாததை ஒத்துக்க முடியலையே தி அத்திய சூக் அர்த்தேஷு இருப்பினும் மிக மிக உண்மையாக இருக்கிற பொருளின் பாஹ்ய விஷய ஆசக்த மனசா எப்ப பார்த்தாலும் லௌகிக்க விஷயத்திலேயே ஊறி போயிருக்கிறவனுக்கு பாஹ்ய விஷய ஆசக்த மனசஹா பிரவருத்திய அசத்தியாம் குருதராயாம் ஸ்ரத்தாயாம் இவனுக்கு புறப்பொருளேயே பருப்பொருளேயே நாட்டமுடையவனுக்கு இந்த நுண்மையான பொருளை பற்றிய விஷயத்தில் நம்பிக்கை தோன்றாது அதனுடைய இருப்பை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்தூலமானதை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஏன்னா ஸ்தூலமான விஷயங்கள்ல மனசு ரொம்ப பிரவர்த்திச்சிருக்கு பாச ஆசக்த மனசகா ஸ்வபாவ பிரவருத்த இயற்கையாகவே புறநோக்குடையவன் புறப்பொருள்களிலே பற்றுடையவன் அவனுக்கு இந்த நுண்மையானவற்றை நுண்மையானவற்றில் அது குருதராயாம் ஸ்ரத்தாயம் இது ரொம்ப ஆழமா இதுல இருக்கிறதுங்கிற எண்ணம் வேணும் தர்ம அஸ்தி பிரம்ம அஸ்தி அதுக்கு ஆஸ்திக்யம் ஆஸ்திக்யம்னா என்ன அர்த்தம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டா விட்டாலும் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய இருக்கின்றன என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஆஸ்திக்யம் அஸ்தி புண்ணியம் அஸ்தி பாபம் அஸ்தி ஸ்வர்கி ஜீவகா அஸ்தி ஈஸ்வரா அஸ்தி இதெல்லாம் ஏத்துக்கிறது அதுக்கு பேர் அந்த புத்தி அதுக்கு தலைவர் சொன்னா உண்மையு ஒத்துக்கிறான் விசாரம் கூட பண்ண மாட்டேங்கிறான் ஆனா இப்ப எதனா ஒத்துக்கணும்னா ரூபா கொடுத்துட்டா போறோம் ஆக அதெல்லாம் வந்து பொய்யா இருந்தாலும் ஒத்துணுன்றாங்க ஆனா என்ன இருந்தாலும் ஹார்ட் ஹார்ட் ஒத்துக்காதே அந்த ஹிருதயம் பூர்ணமா ஒத்துக்காது இல்லையா அதுதான் ஸ்ரத்தா மயோயம் புருஷா யோயஸ்ரத்தேவ சா அந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சத்வானு ரூபா சர்வசா பவதி பாரத ஸ்ரத்த இல்லாதவங்க யாரும் கிடையாது எதுலெல்லாம் ஸ்ரத்த வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன போட்டுருக்கோம் அந்த நாமத்தை சொல்லிட்டு சுத்துங்கோ உங்க காரியம் நிறைவேறும்னா அதான் அதை நம்பி செய்யறாங்க எல்லாரும் அதை எப்படின்னு கேட்டுன்றா இருக்காங்க அதை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் நாங்கள் இத்தனை சுத்தி சுத்துவதன் மூலம் அது எப்படி பயன் கிடைக்கிறது என்பதை அதை என்னது ஒரு படம் போட்டு வரைந்து காட்டுங்கள் அப்படின்னா நான் வயது வழியில துடிச்சுட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட போறேன் டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்த உடனே இது எப்படி வேலை செய்யறதுன்னு சொன்னேன்னா தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இது எப்படி சார் டாக்டர் இது வேலை செய்யறது சொல்லுங்க கொஞ்சம் கேட்பேனா அந்த நேரம் அவர் என்னத்தை கொடுத்தாலும் சரி செவுத்துருக்குறத சுரண்டி கொடுத்தா கூட சொல்றேன் அது நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள அவர் எங்கேயோ கொண்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்னென்னா ஸ்ரத்த நம்பிக்கையோட அதை நான் சாப்பிட்டுடுறேன் எனக்கு வியாதி போகிறது சித்திர்பவதி தாதிருஷி ரொம்ப சொன்ன அடுத்த போக முடியாது அசத்தியம் குருதராயாம் இல்லை என்றால் நல்ல குருதராயாம் நல்ல ஸ்ட்ராங் இப்ப எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டா எழுதி எல்லாமே faith is power வெச்சு நீ உனக்கு நான் சொல்ற வார்த்தையில ஆழமான நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு அது வழங்காது அப்படிங்கிறார் அப்படி சொல்லி சொல்ற ஸ்வ இந்த உதாரணம் சொல்லிட்டேன் அந்த இதெல்லாம் நான் சொன்னதை ஒழுங்கா பொறுப்பா செஞ்சிருக்காத்திர ஏற்றுக்கொள் கண்ணுக்கு தெரியலன்னாலும் உதாரணத்துக்கு சொல்றோம் இல்லையா இந்த ரெண்டு பக்கம் இங்கே வெளிச்சம் கைதுல கையில வெளிச்சம் படுறது இந்த கையில வெளிச்சம் படுறது வெளிச்சம் என்ன வெளிச்சம் இருக்குறேன் இருக்கு அனுபவிக்கலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஒத்துக்கோ ஸ்ரத்தோமேதி அதனால சொல்ற ஸ்ரத்தாயாம் சத் ஸ்ரத்தாயாம் து சத்தியம் மனசகா சமாதானம் புபுசித்தே ரொம்ப அழகா சொல்ற ஆதிசங்கரர் உனக்கு நல்ல ஸ்ரத்தை இருந்ததுன்னு சொன்னா அந்த மனசு ஒருமுகப்பாடு புபுசித்தே அர்த்தே பவேத் அதாவது நீ அறிய விரும்புகின்ற விஷயத்தில் மன ஒருமுகப்பாடு உனக்கு ஏற்படுகிறார் உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் அறிய வேண்டிய மெய்ப்பொருளை அறியும் ஆற்றல் உண்டாகும் உண்டாகும் ஏஷோனு ஆத்மா சேத்தசா வேதித்தவ்யான்னு சொல்லுகிறது கட்டோபனிஷத் கட்டோபனிஷத்து ஏஷகா அணு ஆத்மா சேத்தசா வேதித்தவ்யா இந்த நுண்மையான சைத்தன்யம் அப்போ மஹாஸ் ஆயமிய தத்பாவகத்தேனச்சேத்தசா லட்சியம் ததேவாட்சரம் உண்டகோபனிஷத் ரொம்ப அழகா உபனிஷத் சொல்லிக் கொடுத்துருக்குணும் மனச வந்து ஸ்ரத்த இருந்தாதான் சமித்ததே ஸ்ர்தயா விந்ததே ஹவிஹி ஸ்ர்தையா ஹூயத்தை ஹவிஹி ஸ்ர்தாம்பிராத்தரு ஹவாமஹே ஸ்ர்தாம் மத்தியம் பரி நம்பிக்கை நாம் விரும்பும் நம்பிக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தை நம்ம ஒத்துக்கிறது இல்லை நம்பிக்கைங்கிற சொல்லாம் வந்து அது முழுமையான கலர கொடுக்கிறத சந்தேகமா இருக்கு முழுமையான பொருளை கொடுக்கிறத தெரியல நம்புவதே வழி என்று சொன்ன மறைதனை நாம் விட்டோம் அப்படிம்பர் பாரதியார் நம்புவதே வழி என்று சொன்ன மறையினை நாம் நம்பிவிட்டோம் நம்பினார் கெடுவதில்லை அபுபுத்சிதே அர்த்த மனசமாதானம் பவே ஸ்ரத்தாயாம் சத்தியம் ஸ்ரத்த இருந்தாதான் முடிவு அதனால்தான் கிருஷ்ணர்ச்சானே சர்வ கில் எல்லா இடத்துலையும் இந்த தெரியுது அந்த இடத்துல நாம அதை கண்ணால பாக்காட்டாலும் உணராட்டாலும் அதை நாம ஊகம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு ஊகம் என்ன சாஸ்திர சம்மத தர்க்கேன சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விஷயத்த ஸ்ருதி மத அந்த ஸ்ருதி சம்மத தர்க்கத்தை வச்சு அதை நாம புரிஞ்சிக்க முடியும் முடியாதது கிடையாது முடியலன்னா இத்தனை வருஷமா இந்த சம்பிரதாயமே இருக்காது சும்மா எல்லாம் என்னது ஹம்பக் எல்லாம் வந்து எல்லாம் சும்மா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஹைப்போசிஸ் அப்படிலாம் சொல்றாங்க போ அதெல்லாம் கிடையாதுப்பா இதில் எப்படி சொல்ல முடியாது இது வாஸ்தவமான விஷயம் சத்தியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த மந்திரம் சயேஷா அணிமா ஐ தாத்ம சர்வம் தத் சத்தியகும் ச ஆத்மா इति துவமசிஸ்வேதேதோ இது பூயேவா விஜா சோமே திவாச்சான் ஒரு ஒரு கண்டத்திலே கடைசி மந்திரம் இதுதான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த மந்திரம் இது ரிப்பீட் ஆயிண்டே இருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுங்கோ இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான இதுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு விட்டாலும் இது திரும்ப திரும்ப உபனிஷத்தால் சொல்லப்படுவதால் இது கூறியது கூறல் அல்ல புனருக்தி தோஷம் கிடையாது ஏன்னா ஆத்மா ரொம்ப அதிசூக்ஷமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஆதிசங்கரர் கீதையினுடைய விளக்கத்துல சொல்வார் அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம் உச்சே இது இந்தியங்களுக்கு புலப்படாதது இந்திரிய பிரமாணத்துக்கு பிரத்ய பிரமாண அகோச்சரம் அச்சித்யோயம் ஆகையினால் அதை சிந்திக்கவும் முடியாது அப்பிரமேயா ஸ்வப்பிரகாசாஸ்திராமத்தே பாருங்க ஆகையினால ரொம்ப ரொம்ப சூக் ஆனது இந்த சத்து தான் புரிஞ்சுக்கணும் இந்த சத்பிரமன் அதிசூக் அந்த சத்பிரமன் தான் முழுக்க வியாபிச்சிருக்கு அதுதான் சத்தியம் காரியம் மித்யான்னு போட்டுக்கணும் நீங்க காரியம் மித்யா சஹா ஆத்மா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சாரம் தத்துவமசி அந்த சத்பிரம்மனாகவே நீ இருக்கிறாய் மீண்டும் எனக்கு உதாகரணங்களை சொல்லி விளக்கி அருள வேண்டும் என்று வணங்கி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே ஆகட்டும் மற்றொரு உதாரணம் சொல்லுகிறேன் கேள் அடுத்த அத்தியாயம் போறது பதிமூணாவது கண்டத்துக்கு போறோம் சங்கராச்சாரியார் சிம்பிளா வித்தியமானி வஸ்து ந உபலபிய பிரகாராந்தரேன து உபலபியுனு அத்த திருஷ்டாந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இருக்கிறது விளங்கிறது இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற வேற ஒரு முறையில் விளங்க வைக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பார் அப்படி சொல்லி இன்னும் நல்ல அனுபவபூர்வமாக புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்லி கொடுக்குறாரு அதை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்க முடியும் உன்னை நீ அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது என்பதை புரிய வைக்க முடியும் அதுக்கு மற்றொரு உதாரணம் மந்திரத்தை படிக்கலாம் சக்காரோ வாச்ச வண உதக்கேவா தாஹ அங்க தரே தி தாவரு உதாரணம் இல்ல நம்ம அனுபவத்தில் இருக்கிற விஷயம் பாருங்க மெய்ப்பொருளை எப்பொருள் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு குரலுக்கு நமது உபனிஷத்துக்கள் அனைத்தும் விளக்கம் அந்த ஒரு குரலுக்கு அதனால்தான் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் இந்த ஒரு குரலை வச்சுட்டே சொல்லலாம் இந்த குரல் அப்படிப்பட்ட விஷயம் அடங்கி போயிடுச்சு என்ன சொல்லுகிறார் நீ ஒண்ணு பண்ணு ஏத்தூத்தத்து லவணம் உதக்கே அவதாய அதாவது இல்லை கல் உப்பு சங்கராச்சார பிண்டர் உப்புங்கிற உப்பு உப்பு இருக்கு இந்த உப்பு உப்பு கட்டி இருக்கே அந்த உப்பு உப்பு கல் இருக்கு அதை என்ன பண்ணு இத தண்ணிக்குள்ள போடுங்கிற உப்ப தண்ணிக்குள்ள போடு உதக்கே அவதாயம் போடு பிரிய மாம் இத போட்டு நீத்திரி சொல்ற சாயங்காலம் வேலையில இந்த குடத்துல தண்ணி இருக்கு இல்லையா தண்ணிக்குள்ள போடுது போயிடு நாளைக்கு வாக்கலாம் நாளைக்கு இந்த மாதிரி போட சொல்ல போட சொல்லியாச்சு அப்புறம் வந்து அவதாய்சே தா மத்தியம புருஷனால வந்து என்ன சொல்ற காலையில நீ வா மறுபடியும் எங்கிட்ட வாங்குற ஏதத்து லவணம் உதக்கே அவதாய இந்த மாதிரி உப்பு கல் எடுத்து இந்த குடத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு நீ போயிட்டு நாளைக்கு காலம்புற எங்கிட்டவா அப்படி சொல்ற இதி உவாச்சா இந்த சஹாங்கிறது வந்து உங்க புத்தகத்துல சேர்ந்து இருந்தா பிரிச்சுக்கோங்கிச்சுதான் இருக்கா தெரியல தமிழ் எப்படி இருக்கோ சம்ஸ்கிருத்துக்கு நான் அதை பார்க்குறதே இல்லை அந்த புக்கை பார்க்கறதே இல்லை சஹாங்கிறத சஹா ஹ பிரிச்சிடணும் ஹ வேற சஹா வேற அவன் என்ன பண்ணான்னு அப்பா சொன்னதை அனுபவப்பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்படியே சொன்னதை செஞ்சுவிட்டானான் தா ட்ரைனிங் பயிற்சி தர்றார் அவர் மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சியை கொடுக்கிற இங்கேயே ஞாபகம் செத்து போன வைகுண்டத்தில் போய் பார்க்கறது இல்ல இங்கேயே சத்பிரமண மெய்பொருளை பாக்கிறதுக்கு உபாயம் பண்ற அவனும் அதை அப்படியே செய்தான் அப்பா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படியே பண்ணுட்டான் அவனிடத்தில் உத்தாலகர் சொன்ன எல்லாம் ஒரு ஒரு சென்டென்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது அவனிடத்தில் சொன்னார் சின்ன சின்ன வாக்கியம் இது கொஞ்சம் கடினம்தான் தமிழ் வாணன் மாதிரி தமிழ் வாணன் கல்கண்டு இருக்கு அந்த பத்திரிக்கையெல்லாம் இப்போ வருதா தெரியல அதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும் அது வந்து வந்து சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வேர்டு நாலு வேர்டுக்கு மேலே இருக்காது அது வந்து சங்கர்லால் அதுதான் வரும் துப்பறியும் சங்கர்லால் எனக்கு அது ஞாபகம் பருவன்னு தான் இந்த விஷயம் விசேஷம் இந்த துப்பறியும் சங்கர்லால் வந்து சங்கர்லால் சங்கர்லால் கார் அருகே சென்றார் காரில் அமர்ந்தார் கார் புறப்பட்டது புறப்பட்ட கார் சிறிது தூரம் சென்றது பிறகு வலது பக்கம் திரும்பியது இப்படியே போகும் இப்படியே குட்டி குட்டியாக சென்டென்ஸ் போட்டுட்டே இருக்குது ரொம்ப கஷ்டம் அது வராது அவர் அது ஒரு ஆற்றல் அது ஒரு பெரியது நமக்கு வந்து ஆரம்பித்தா இங்கேருந்து அங்கே போகும் சென்டென்ஸ் அது எல்லாருக்கும் இப்படி வராது இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு ஆட் கலை நான் பல சில புஸ்தங்கள்லாம் பழைய புஸ்தங்கள்லாம் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக போடுவோம் எப்படி எழுதுறாங்கன்னு நானும் என்னெல்லாம ட்ரை பண்ணி பார்த்தேன் விட்டுவிட்டேன் அது என்னத்துக்கு தியாகே நைகே அமிர்தத்துவம் இந்த ராஜாஜி பேசுறதுலாம் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார் சொல்லுவாங்க போயிட்டு போயிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு இங்கே பாருங்க என்ன ஒன்றுனா பிரிக்கிறதுக்கு பாருங்கள் தகுச்ச சொன்னார் என்ன சொன்னார் எத் லவணம் தோஷான்னு சொன்னால் ஏதாவது செவ்வா தோஷம் ராகு தோஷம் கிடையாது தோஷான்னு சொன்னால் அர்த்தம் தோஷான்னு சொன்னால் இந்த இடத்துல ராத்திரியில் பிரதோஷே தீபக்சிரா தோஷ சப்தத்துக்கு இங்கே என்ன அர்த்தம் அதுக்கு நல்லாம சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் இங்கே சமஸ்கிருத விளக்கணத்துக்குள்ள நொழையில சொன்னா ராத்திரியில எது லவணம் அவதாக இரவில் எந்த உப்பை தண்ணீரில் போட்டோமோ தர இடையில இப்ப பாருங்க சோமியிலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அதனால இன்னொரு தடவை சொல்றார் அங்க எனது உடலில் இருந்து தோன்றியவனே அவன் போன அவ்ய தண்டிக்குள்ள போய் உப்பு கட்டி எடுக்கலான்னு போன காணும் அவன் உப்பு கட்டி அவமிருஷ்ய அவம அவன் அதை பார்த்து அவமருஷ்யம் ஆஜி ஆகர்த்தும் இச்சு ஆஜி அதனால அது எடுத்துன்னு வர்றதுக்கு ட்ரை பண்றான் அப்புறம் என்ன அவசிய உதக்கே ந விவேத சங்கராஜர் விவேத போட்டார் அதை நன்கு அறியவில்லை விஜய் யதா தல் லவணம் கரைஞ்சு போயிடுத்து அதை எடுக்க அவனால முடியல அந்த உப்பு அதுக்குள்ள எங்க இருக்கு எங்கே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் கலவமி மதாச்சி கவணமி அந்தமேதி கவணமி அபிப்பாசிய மோப்பகு அவகி சத் சோமயசே அழேதி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டாரு போயிட்டு போட்டோம் விட்டுட்டாரு அதனால அவர் என்ன சொன்னாரா உதக்க போட்டுக்கணும் ம் லவம் அகிரு அப்சூ உபத்திரேன் ஆஹ அங்க அப்ப உபரி போயே இருக்கும் பாருங்க உபதேசிக்கிறது தெரியும் என்ன சொல்றது இந்த உப்பு கட்டி நேத்துக்கு கண்ணால பார்த்தான் உப்பு கட்டிய நேத்துக்கு போடுற போது கண்ணால பார்த்தான் கண்ணால பார்த்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது உப்பு கட்டி தொட்டும் பார்த்துருக்கான் தண்ணிக்குள்ள போட்ட உடனே உப்பு கட்டி கண்ணுக்கும் தெரியல தண்ணியில தொட்டு பார்த்தா தெரியறதான் தெரியல ஆக ஸ்பர்ஷ பிரமாணத்துக்கும் அதனால தெரியலை என்னது தர்சன பிரமாணம் சக்ஷு பிரமாணத்துக்கும் இல்லை நேத்திக்கு சக்ஷு பிரமாணத்துக்கும் ஸ்பர்ஷ பிரமாணத்துக்கும் இருந்த ஒரு வஸ்து இன்னைக்கு சக்ஷு பிரமாணத்துக்கும் ஸ்பர்ஷ பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லாம போயிடுச்சு எங்க போச்சு அப்படிங்கிறது கேள்வி அப்ப அதுக்கு என்ன சொல்ற அது இல்லைன்னா இன்னொரு உபாயத்தினால தெரிஞ்சுக்கலாம் வேற உபாயத்தினால தெரிஞ்சுக்கலாம் எப்ப இந்த பிரமாணத்துக்கு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பிரத்ய பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் சத்மன் விளங்கலையோ அப்ப வேற பிரமாணத்தினாலதான் இந்த ஜகத் காரணத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஜகத் காரணமாகிய சத் பிரம்மனை பிரத்ய பிரமாணத்தினாலையும் அனுமான பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது இந்திரியங்கள் விளக்காது அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க இந்த குரல் ரொம்ப ரொம்ப அற்புதமான குரல் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நீத்தார் பெருமையில் வருகிறது இந்த திருக்குறள் வகை தெரிவான்கிறார் இந்த வகை தெரிகிறது என்னங்கறதான் பரிமையல் எழுகிறார் ரொம்ப அழகா எழுதுகிறார் வகை தெரிதல் என்றால் என்ன சுவை ஒளி ஊரு ஓசை வேதாந்தம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க்கே பண்ணலாம் சைவ சித்தாந்தம் இருக்கட்டும் திருவாசகத்தில் திருவாசகத்தில் வேதாந்தம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க் எடுத்துட்டு பண்ணினா பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சித்பவானந்த சுவாமி திருவாஜகத்தை உபரிஷத் மந்திரங்களோட கோட் பண்ணி தான் போட்டிருக்க அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு சொல்றேன் இந்த சுவை ஒளி உருவோசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் அந்த வகை தெரியாது ரொம்ப முக்கியம் அது வகை தெரியணும்னா இந்திரிய நி வேணுமா உரன் என்னும் தோட்டியான் காப்பான் எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு அந்த குரலி நிறைய கருத்துக்கள் இருக்கு ஐயுணர்வு இல்லை என்றால் மெய்யுணர்வு இல்லை மெய்யுணர்வை பெறவில்லை என்றால் ஐயுணர்வை பெற்றதற்கு பயன் இல்லை ஐயுணர்வு இல்லாமல் மெய்யுணர்வு இல்லை மெய்யுணர்வு இல்லை என்றால் ஐயுணர்வுக்கு பயன் இல்லை இந்திரிய நிகிரகம் இல்லைனா பிரம்ம ஜான நிஷ்ட கிடையாது பிரம்ம ஜான நிஷ்டை இல்லைன்னா இந்திரிய நிகிரத்துக்கு கிடையாது அது அர்த்தம் அதுதான் திருக்குறளுடைய சாரம் ஐயுணர்வு எய்திய பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்குன்னா என்ன அர்த்தம்னா நீ இந்திரிய பண்ணினாலும் உனக்கு வந்து இந்த பிரம்ம ஜான நிஷ்டை சொன்னா பிரம்ம ஜானம் சொன்னா இந்திரிய நிகிரம் பண்ணது அப்போ நம்ம ரெண்டுக்கும் போட்டுக்கணும் ரெண்டும் சேர்ந்து வேணும் தபசோவா தெலிங்காத்துன்னு உபனிஷத் சொல்லும் உண்டகோபனிஷத் சொல்லும் ஆ வைராக்கியம் இல்லாத ஞானம் ஞானம் இல்லாத வைராக்கியம் உபரி சாஸ்திரங்களையும் இருக்குது அது அப்படியே தான் வள்ளுவர் சொல்கிறாரு எல்லாம் எனக்கு இது சொன்னால் ஞாபகத்துக்கு வருதுனால ஒரே வம்பா போச்சுக்கும் இன்னத்துக்கு இது ஞாபகத்துக்கு வருதுன்னு இப்போ கோபமாக வருது நமக்கே இன்னத்துக்கு இது என்ன பண்ற இந்த போடப்பட்ட விஷயமா இருந்தது இப்ப இந்த பிரமாணத்துக்கு அது விஷயமாக இல்லை கண்ணால் காண முடியாது தொட்டுணர் முடியாது இப்பொழுது உப்பை கண்ணால் காண முடியவில்லை தொட்டுணரவும் முடியவில்லை பிறகு உப்பு இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுனா மேலே எடுத்து குடிச்சு பாருங்கிறார் குடத்துக்குள்ள இருக்கு உப்பு போட்டாச்சு வச்சு என்ன சொல்றாரு உதிரணியில மேலே எடுத்து ஆச்சமனம் பண்ணுங்க அப்படியே ஒரு ரெண்டு டம்ளர் குடின்னு சொல்லல அப்புறம் அவன் கேட்கறதுக்கு இருக்கப்பட்டான் ஆகையினால என்ன சொல்கிறார் ஒரு உத்ரணியில் எடுத்து ஆச்சமனம் பண்ணுங்க ஆச்சாமான்ன அர்த்தம் ஆச்சம் தாத்து தா கொஞ்சம் குடிக்கணும்னு அர்த்தம் உளுந்து முழுகிற அளவுன்னு சொல்லுவாங்க உளுந்து முழுகும் அளவு தான் அதை குடிங்கிறாங்க மேலே எடுத்து குடி அப்படின்னார் குடித்தான் எப்படி இருக்குன்னு கேட்டார் உப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உள்ளே போய் அடி நடுப்புற போய் எடுத்து குடி அப்படின்னார் சொன்னதை செஞ்சான் கொஞ்சம் எரிச்சலோட பார்க்க கூடாத நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி பார்ப்போம் பார்வையிலே கொண்டு அதனால என்ன பண்ண நடுப்பு நீ கடைசியில் அந்த சட்டிக்கு அடியில் சுரண்டி எடுத்து குடினா குடிச்சான் எப்படி இருக்குண்ணா உப்பா இருக்கு மேல எப்படி இருக்கு உப்பா இருக்கு நடுப்பு எப்படி இருக்கு உப்பா இருக்கு கீழே எப்படி இருக்கு உப்பா இருக்கு இப்ப எதுல உப்பு எங்க தெரியறது தெரியம் ரசனா பிரமாணத்துக்கு தான் உப்பு தெரியுதுக்கு தெரியல அதனுடைய அஸ்தித்வம் தெரியறது பாருங்க வந்து சாலிட்டா இருந்த அஸ்தித்வம் இன்னைக்கு வந்து சூக்னால வேற ஒரு கருவியினால தெரிஞ்சுக்க முடியாது ஆ ரசாச்சா மேத்தி மத்தியில இருந்து எடுத்து குடிச்சுப்பாரு கதம் இத்தி லவணம் அடியில சுரண்டி ஆச்சாமேத்தி கதம் லவணமி அபிப்ரா தூக்கி எறி தண்ணியை கொட்டு தண்ணியை கொட்டிடு அபிப்ராசியம் டிஸ்போசிட் அப்படின்னு அர்த்தம் ஏத்திராசிய இதை தியாகம் பண்ணு விட்டுவிடு ஏத்தது அபிப்ராசிய அதை கொண்டு போய் தண்ணிய கொட்டிட்டு வந்து என் பக்கத்துல வாக்காந்துட்டான் தத்து சஸ்வத்து சம்பர்த்தே தத்து சஸ்வத்து சம்பர்த்தே சஸ்வத்து சம்பர்த்தத்தை அர்த்தம் அது அதுலதான் இருந்ததுன்னு அர்த்தம் தத்துனம் தத்து லவணம் அந்த உப்பானது தான் இருந்தது தண்ணீரை விட்டது எங்கும் போகவில்லை தண்ணீரை விட்டு எங்கும் போகவில்லை அதை நீ எப்படி அறிந்து கொண்டாய் சம்பர்த்தே சஸ்வத்து சம்பர்த்தே வித்தியமானமே வசத்து சம்யக் அது அதுலதான்ப்பா இருந்தது தகும்கோவா அவரிடத்தில் சொன்னார் அந்த உப்பானது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் தொட்டுணர முடியாவிட்டாலும் தண்ணீரில் இருந்ததென்று நன்றாக இதன் மூலம் அறிகிறோம் நாக்கில் சுவைத்து தெரிந்து மூலம் அறிகிறோம் தத்து ஷஸ்வத்து சம்பர்த்ததே அது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருந்தது இல்லாமல் இல்லை வடிவம் மாறி இருந்தாலும் ஆனால் அது இருக்கத்தான் செய்தது அதுக்கப்புறம் அவரிடத்தில் உபதேசம் பண்ணினார் சொன்னார் அத்ரவாவ கிளசத்து நிபாலயசே அத்தைவ கிளேதி இங்கு அது இருந்ததை நீ அறிகிறாய் அல்லவா தகுும்ப உதம் லவணம் பூர்வம் விலீனம் தாபியம் அகிருஹியமான உபாய்த்தரேண அது இருக்கிறது என்பதை வேறொரு பிரமாணத்தினால் அறிந்தோம் அதே போலதான் இங்கே அஸ்மி இந்த விஷயத்திலும் இங்கே அத்த நம்ம பேசிட்டு இருக்கிற தார்டாந்தம் நம்ம எதுக்காக வேண்டி இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தில் அத்தவா கில நம்முடைய விஷயத்திலும் உனக்கு சத்து விளங்கலையா இந்த சத் பொருள் மெய்பொருள் விளங்கலையா ஹே சோம்ய விடல திரும்ப வந்துருத்து சோம்ய அத்த அத்தர்த்தம் தேஜோபன்ன காரணமாக இருக்கக்கூடிய தேஜோபண்ணம் மருந்து தேஜா அபு அன்னம் சொல்ல போனா ஜகத் காரணம் சத் ஜகத் சத் சதாத்மகம் அசார்த்தகம் பாசமானம் சதாத்மகம் பாசமானம் சதாத்மகம் சத் நிபாலய நசியசி இந்த ஜத்துல சத்தையா நீதான் என்னது இங்கேயும் கைகிளாசம் ஆனாலும் பிரம்ம லோகம் ஆனாலும் பாதாளும் எந்த லோகம் ஆனாலும் எந்த பொருளா இருந்தாலும் சத்த நீ என்ன பார்க்கிறார் அந்த எல்லை எடுத்துடும் அந்த எல்லை எடுத்துட்டா என்னதுல என்ன இருக்கு? நாமதேயம் விகாரோ WORLD is எடுத்து வந்து வெறும் வேர்டு தான் எல்லாம் நாம ரூபம் அது மாதிரி ஜலத்துல மேலையும் சரி கீழையும் சரி அடியிலையும் சரி எங்கேயும் உப்பு தான் அது மா என்னது வேறாகி விண்ணிறைந்து உபனிஷத்து சேர்றது பாருங்குழியாய் எந்நிறந்த எல்லை இலாதானே ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கேன் எல்லாம் சத்தி சொல்லி இருக்கு அதனால அது ஆப்ஜெக்டா சொல்ற மாதிரி இருக்கு என்ன அது விளங்கலையா உனக்கு அத்தையவ கீழ இங்கேயே அது விளங்குறது இந்த சத்து இப்போ விளங்கிட்டு இருக்கேன் நீ சத்தாரு நீ இருக்க நான் இருக்கேன் எல்லாமே இருக்கு இருக்கிறதுங்க நம்ம என்ன நினச்சுட்டோம் நான் இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கோம் இருக்கிறேங்கிறதுல நான் சேர்க்கப்பட்டிருக்கேன் இருப்பில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறது இருப்பில் நீ இணைக்கப்பட்டிருக்குது இந்த நான் நீ வரும் போகும் இருப்பு வராது போகாது இதை புரிந்து அத்தைவ கிள இங்கராச்சாரிய சொல்ற இக இகங்கிறது ஏவ அத்தைவ அஸ்மி தேஜோபண்ணாதி காரியே சுங்கே தேகே இந்த சரீரத்திலே சொல்ற வாவ கிள இ ஆச்சாரிய உபதேச ஸ்மரண பிரதர்சனார்த்தம் அதனால இங்கேயே எப்படி இத வந்து நீ அனுபவத்துல தெரிஞ்சுடையோ ஆச்சமனம் பண்ணி புரிஞ்சுண்டையோ அது மா இங்க இந்த உடம்புலயே சொல்றதிகாரியே சுங்கேய உபதேச போது நீ யோசிக்க உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நீ யோசிச்சுட்டே இருக்க உன்னை பத்தி அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உன்னுடைய மெய்ப்பொருள் தன்மையை பற்றி அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உனக்கு விளங்குறதா இல்லையா உபதேசம் பண்றார் அதனாலதான் அர்ஜுனன் சொன்னா ஸ்மிருதி மனு ஸ்மிருதி கிடைச்சதுன்னு அர்த்தமா து எனக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம் நஷ்டோ மோகா ஸ்மிருதி எனக்கு குழப்பம் போச்சு எனக்கு நான் யாருங்கிறது எனக்கு நல்லா தெளிவா நினைவுக்கு வந்து விட்டது ஸ்மிருதி அங்கேயும் ஆச்சாரிய பிரசாதம் சங்கராச்சாரிய ஆச்சாரிய உபதேச ஸ்மரண பிரதர்சனார்த்தம் அங்கேயும் அர்ஜுனன் என்ன பண்ணார் அர்ஜுனன் சொன்னா தொத் பிரசாதா கீதாச்சாரியனாகிய உன்னுடைய அருளால் என்னை பற்றி நான் யார் என்று எனக்கு இப்பொழுது தெளிவாக நினைவுக்கு வந்தது நீ யாருங்கிறது உனக்கு தெரியலை உனக்கு ஸ்மாரணம் பண்றேன் குரு என்ன பண்றார் ஸ்மாரணம் தான் பண்றார் நீ வந்து நிழல் உணர்வா நீ நினைச்சிருக்கிறேன் அதுக்கு இந்த கர்வம் எல்லாம் வராது இந்த மாநித்வெல்லாம் அதுக்கு கிடையாது இந்த அகங்காரத்துக்குத்தான் இந்த நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாணித்வம் ஸ்தப்தோசி மகாமனாக அனூச்சமானஹா ஸ்தப்தோசி அதெல்லாம் கதையெல்லாம் மறந்துவிட விடாது சத்தேஜா அபன்னாதி சுங்க காரணம் வட்டபீஜ ஆகையினால இது உனக்கு புரியுறதா இல்லையா சொல்லிவ அது மூலம் உனக்கு மூல காரணமும் ஜகத்துக்கு மூல காரணமும் சத்மன் என்று தெரிந்து கொள் அடுத்தம்த ஐத்தமியமிம் தியம் சுவீத்தேத்தோயே மாகவா விஞ்ஞாபய்வி வழக்கமா சொல்றதான் மிகானது இதுதான் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது அதுவே மெய்பொருள் அதுவே ஆத்மா அதுவே நீ என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார் இப்ப இங்க விஷயம் என்ன இந்த சக்கு பிரமாணத்துக்கும் ஸ்பர்ஷப் பிரமாணத்துக்கும் லவணம் விஷயமாகலும் ஜிக்வா பிரமாணத்துக்கு லவணம் விஷயமாச்சு அது மாதிரி பிரத்யப் பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் சத்து விஷயமாகலும் வேற எந்த பிரமாணத்தினால சத்தானது விஷயீகரிக்கப்படுகிறது திரும்பவும் அந்த கேள்வி வருகிறது அதுக்கு அடுத்த அதுக்காக சொல்றான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நீங்கன்னு சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அடுத்த இதுக்கு போறேன் என்ன குரு இருக்கிறவனுக்கு தான் உண்மை புரியும் ஆச்சாரியனை உடையவனுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும் மற்றவர்களுக்கு விளங்காது உப்பு இருக்கு தெரிஞ்சதோ அது மாதிரி யாருக்கு சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு இருக்காரோ அவனுக்குத்தான் இந்த சத்து விளங்கும் எவ்வளோ டெவலப்மெண்ட் பாருங்குது அடுத்த மந்திரம் படிக்கலாம் அடுத்த கண்டம் பதினான்காவது கண்டம் மந்திரம் ஒரு கதையின் மூலம் இந்த உண்மையை உபதேசிக்கப் போகிறது சங்கராச்சாரியார் பெரிய விளக்கம் கொடுத்துருக்கார் அத்தனையும் படிக்க முடியாது அதனுடைய சாரத்தை சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் முதல்ல மந்திரத்தை படித்து வைப்போம் புருஷம் அனா ஆனிதிஜனை விசேத் சயா தாங்கோ வாங்க அபினத்தாட்ச ஆனீதா அபிநத்தாட்சோபிசிருஷ்ட உபனிஷத் ஒரு கதையின் மூலம் தத்துவத்தை விளக்க முற்படுகிறது இது ஒரு அழகான கதை ரொம்ப பிரசித்தமான கதை இந்த சின்ன கதைய பிரகரண கிரந்தங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கு சில பிரகரண கிரந்தங்களில் படித்தா தெரியும் இந்த கதையை கோட் பண்ணுவார்கள் கதை எப்படின்னு கேட்டால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் அடுத்த கிளாஸில் விளக்கங்கள்லாம் பார்க்கலாம் கந்தார தேசம் இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் ஒரே ப்ராப்ளம் இருக்கிறது அது சகுனியோட ஊரு காந்தாரி எல்லாம் இல்லையா இந்த கந்தார தேசம் காந்தார் இப்போ அதுதான் பேர் இந்த கந்தார தேசம் இந்த கந்தார தேசத்தில் ஒருத்தன் பெரிய ஒரு பங்களாளர் தான் ஒருத்தன் அவனை என்ன பண்ணிவிட்டாங்க திருடர்கள்லாம் போய் அவன் ராத்திரி வீட்டில் அவன் வீட்டில் போய் அவனோட கண்ணை கட்டி அவனை கையை கட்டி கண்ணை கட்டி அவனை வெளியில் கொண்டு அவன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இவனையும் இழுத்துக்கிட்டு போய் ரொம்ப தூரம் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டில் ஆளே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள அவனை விட்டுட்டு அவங்களாம் ஓடி போட்டாங்க ஓடி போட்டாங்க இவன் என்ன பண்றான் கத்துறான் கண்ணை கட்டி கொண்டு காட்டுல விட்டுட்டு போயிட்டான் கண்ணை கட்டி கொண்டு வந்தான் கண்ணை கட்டி விட்டுட்டே போயிட்டான் கண்ணை அவுத்து விடல அப்படின்னு கதறான் கிழக்க பார்த்து கதர்றான் மேற்க பார்த்து கதறான் வடக்க பார்த்து கதர்றான் தெற்க பார்த்து கதர்றான் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து யாராவது வரமாட்டாங்களான் யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்துல இருந்து வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் கட்டெல்லாம் அவுத்து விட்டார் அவுத்து விட்டு இவன் அவங்க சொன்னால் என்னுடைய தேசம் வந்து கந்தார தேசம் அது எங்கே இருக்குது தெரியல அப்படின்னா அவர் உடனே சொன்னார் இந்த பக்கம்தான் போகணும் இப்படியே வடக்கு பக்கம் போயிடு வடக்கால வடக்குலையே போயிட்டு கந்தார தேசம் வந்துடும் அப்படின்னா அவன் போகிற போதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இவன் விசாரித்து விசாரித்து ஒரு ஒரு கிராமமாக போய் கந்தாரத்துக்கு எப்படி போகணும் கந்தாரத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டு கேட்டு கடைசியில கந்தார தேசத்துக்கு போய் சேர்ந்தான் இதுதான் கதை அது மாதிரி நம்மளும் நம்மளையும் வந்து என்ன கண்ணை கட்டியிருக்கு யாரு நம்ம கண்ணை கட்டினா எங்க கொண்டு போய் விட்டா நமக்கு யார் வழி காமிச்சா இந்த கதையெல்லாம் வரப்போகுது இந்த கதையை சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையை நம்ம சம்சார வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒரு குரு வந்து நம்மள சம்சாரத்துல இருந்து விடுவிக்கிறார் அப்படிங்குற கருத்தை சொல்லப் போகிறது உபனிஷத் நாளை காலை வகுப்பில் அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் ஓம் ஈஸ்வரோ குருமே தி மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்தேக்சிணா மூர்த்தஜே நமர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராப்பரவே ஓரி ஓம் ஆதிகுநீ